சப்திட்டு ஓதினார்கள் இறைவன் உத்தரவுக்கேற்ப சில தொழுகைகளில் சப்தமின்றி ஓதினார்கள் ஏனெனில் உமது இறைவன் மறப்பவன் அல்ல என்று அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனத்திலும் அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகை முன்மாதிரி உண்டு என்று முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான்